தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் நீ முடித்து ஒருந்ததை ஒற்றையாக்கிவிடும் இதை அப்துல்லாஹின் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றனர் இரண்டாவது அறிவிப்பாளர் ஆகிய காசிம் மக்கள் மூன்று ரகாத்துகளை வித்திராக தொழுவதை நாம் காண்கிறோம் எல்லாமே அனுமதிக்கப்பட்டதுதாம் இதில் எப்படி செய்தாலும் குற்றமில்லை என நான் கருதுகிறேன் என்று குறிப்பிட்டார்